சீர்காழி புத்திரிலிருந்து காலா ரேவதி கணேசன் அவர்கள் வழங்கும் நட்டினியின் கவிதையின் சார மனைவியின் ஏக்கம் தென்றல் வீசும் வேலையில் என் தேகம் கொதிக்கிறது கானம் கேட்கும் வேலையில் என் காது வலிக்கிறது கண்ணே நீ தனித்திருந்தாலும் உன் நினைவு என்னோடுதான் நீ ஒரு நாள் என்னை காண வருவாய் என நம்பிக்கையுடன் இருக்கிறேன் காதல் கணை எனை வாட்டவில்லை காலத்தினால் எனை வந்து சேர்ந்தாயே அதுதான் வாட்டி வதைக்கிறது என்றும் உனக்காக வேணான்